तापत्रय विनाशाय नानात्व भ्रममात्मनी उपारमेत விஷ்வோத்தியேதாபயவிஷா ஸ்ரீ கிருஷ்ணா வய நுமிசையாநாத்மார மனோமயர்வேகீக்கிருஷ்ணருக்கு இந்த பத்தா முக்தா பத்தனுடைய தன்மையையும் முக்தனுடைய தன்மையும் சொல்லி இப்போ ஒரு சிறிய பூர்த்தியை பண்ணுற ஏவம் ஏவம்னா இவ்வாறு ஜிஜ்ஞாசையா ஆத்மனி நானாத்விரமம் அப்போஹியம்னா இவ்வாறு ஜிக்ஞாசையா அறிந்து கொள்ளும் ஆர்வத்தால் உண்மையை உணர்ந்து கொள்ளும் ஆர்வத்தினால் ஆத்மனி ஆத்மனின்னா தன்னிடத்தில் தன்னிடத்தில் நானாத்வப்ரமம் அபோஹிய இல்லாட்டி பரமாத்மனி பரமாத்மனி இல்லாட்டி சைதன்யம் ஆக இந்த நானாத்வப்ரமம் அதாவது அத்வையத்தத்தில் துவைத்தங்கிற கற்பனை பிரமம்னால் அத்தியாசம் கல்பனை நானாத்வ பிரமம்னா வேற்றுமைங்கிற கல்பனையை ஒரே ஆத்மா தான் இருக்குது ஜீவாத்மா பரமாத்மா ஒரு ஒரு ஜீவாத்மா தனித்தனியாக இருக்குது ஜகத்து தனியாக இருக்குது இப்போ நம்ம அனுபவத்தில் இருக்கிறத உண்மை இல்லை அதுதான் ஆத்மனி கல்பித்த நாணாத்வம்னு அர்த்தம் ஆத்மாவில் கற்பிக்கப்பட்ட ஒரே தூய உணர்வு தான் இருக்குது அந்த தூய உணர்வில் உணர்பவன் உணரப்படு பொருள் இதெல்லாம் வரிசையாக கற்பனை பண்ணுறோமே அந்த கற்பனையை நீக்குங்கிற இதெல்லாம் கற்பனை உண்மை கிடையாது நம்ம உண்மையை நினச்சுன் எது உண்மையோ அது கற்பனை மாதிரி தோன்றுகிறது எது கற்பனையோ அது உண்மை மாதிரி தோன்றுகிறது ஆகவே இந்த அத்தியாச அதிஷ்டான விவேகம் கற்பனையும் கற்பனைக்கு காரணமான மூலப்பொருளும் அவற்றையெல்லாம் பகுத்தறிந்து அதெல்லாம் நீக்கி அப்போஹிய ஜிஜாசையானா விசாரேணன் அர்த்தம் உண்மையை அறிந்து கொள்ளும் ஆர்வத்தினால் செய்யப்படும் ஆராய்ச்சியினால் ஆத்மாவில் கற்பிக்கப்பட்டிருக்கிற வேற்றுமைகளையெல்லாம் அடியோடு நீக்கிவிட்டு என்ன பண்ணணும்னா சர்வகே மயி மனக எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிற காலத்தாலும் இடத்தாலும் பொருளாலும் வரையறுக்கப்படாத ஆத்மாவை மையின்னு சொன்னால் மைய ஆத்மனிதான் முதலையும் கனெக்ஷன் மைய என்ன அர்த்தம் அந்த வேற்றுமையற்ற மெய்ப்பொருளில் ஒடுக்கின்னு அர்த்தம் அற்பியானா ஒடுக்கி தியானம் பண்ணி இப்பேற்பட்ட மனசுன்னா விரஜம் மனஹா ரஜம்னா அழுக்கு விரஜம்னா அழுக்கு இல்லாதன்னு அர்த்தம் அழுக்கில்லாதனா என்ன மனசு எப்பேற்பட்ட மனசு விருப்பு வெறுப்பு இல்லாத அலபாயாத பறந்து விரிந்த ஒருமுகப்பட்ட அமைதியான அறியாமையற்ற ஐயங்களற்ற திரிபற்ற மனந்தான் விரஜம் மனம் அஹ விரஜம் மன சர்வகே மயி சுத்த சைதன்யே அத்வைத்த ஆத்மனி அர்ப்பிய உபாரமேத்த உபாரமேத்தா தன்னுணர்விலிருந்து விடுபடுவாயாக இந்த இண்டிவிஜுவாலிட்டியிலேருந்து விடுபட்டுடு ஒடுங்கிடுங்கிற ஒடுங்கி விடு விட்டு விடு உபாரமேத்த நிவர்த்தி அடைவாயாக மோக்த்தை அடைவாயாக அப்படிங்கறதெல்லாம் அர்த்தம் இதுதான் இந்த ஸ்லோகத்தோடு அர்த்தம் ஏவம் ஜிஜாசயா போஹிய நானாத்விரமாதி உபாரமே த விரஜம் மனோமையற்படும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல் வாழ்த்துகள் ஹரி ஓம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓங்காரானந்த மகாஸ்வாமிகளின் அருப்புரலில் கர்ப்பவை கர்ப்போம் என்ற தலைப்பிலான ஸ்ரீமத் பாகவதம் பதினோராவது ஸ்கந்தத்தில் உள்ள ஸ்லோகங்களின் விளக்கங்கள் நாள்தோறும் வாட்ஸ்அப் வாயிலாக